வணக்கம் நற்றினியின் நித்தம் உருமுத்து வழங்குபவர் அறிமுகம் சே ஞான பிரியன் இன்று அவர்கள் எழுதியுள்ள கனவு காணங்கள் என்ற கற்றிலிருந்து சில பகுதிகள் பலர் தங்களது கனவு காணும் மனசக்திகளையும் கற்பனை திறமையையும் அதிக அளவில் உபயோகித்து அனுபவிப்பது ஆபத்தானது என்ற எண்ணத்தை பெற்றிருக்கின்றனர் ஏனெனில் அவர்கள் அதை போல செய்வதால் நடைமுறையில் செயல்பட முடியாதவர்களாக மாறிவிடுவர் என்று பயப்படுகின்றனர் ஆனால் இந்த மனசக்திகள் நாம் பெற்றிருக்கும் எந்த சக்திகளையும் போலவே மிகவும் புனிதமானவை அவை ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அவை நாம் புரிந்து முடியாத உண்மைகளின் தோற்றங்களை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளன அவை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது நமக்கு ஆதரவு அளிக்காத சூழ்நிலைகளின் மத்தியில் செயல்பட கட்டாயப்படுத்தப்பட்டாலும் கூட நாம் லட்சியத்துடன் வாழ்வதற்கு உதவுகின்றன நமது கனவு காணும் திறமை நம்மை முன்னேற்றமடைய செய்வதற்காக காத்து கொண்டிருக்கும் ஒளிமயமான உண்மைகளை காண செய்கிறது அது நமக்கு சாத்தியமாகக்கூடிய நிகழ்ச்சிகளின் சாட்சியாக இருக்கிறது நாம் ஆகாயத்தில் கோட்டை கட்டுவதை இனிமேலும் ஒரு சோம்பெறித்தனமான அர்த்தமற்ற பொழுதுபோக்காக காணக்கூடாது நாம் கோட்டைகளுக்கு அஸ்திவாரம் விடுவதற்கும் அவற்றை உண்மையாக்குவதற்கும் முன்னால் நமது மன உணர்வில் கட்டிக்கொள்கிறோம் நமது விருப்பத்தில் விவரமாக சித்தரித்துக் கனவு காண்பது எப்போதும் ஆகாய கோட்டை கட்டுவதாக இருப்பதில்லை ஒவ்வொரு கோட்டையும் வீடும் கட்டிடமும் முதலில் கனவாகவே இருக்கிறது நியாயமான கனவு படைப்பு சக்தி உடையது அது நாம் விரும்பும் மற்றும் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சிகளை உண்மையாக்கி விடுகிறது ஒரு கட்டிடக்கலைஞரின் வரைபடம் இல்லாமல் கட்டிடம் கட்டுவது சாத்தியமற்றதாகிறது அந்த வரைபடம் மனதால் உருவாக்கப்பட வேண்டும் கட்டிடக்கலைஞர் அந்த வரைபடத்திற்கு பின்னால் கட்டிடத்தின் எல்லா முழுமையும் அழகும் இருப்பதை கற்பனையில் காண்கிறார் நமக்கு வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை முதலில் நமது மனதில் உருவாக்கிக் கொள்கிறோம் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு கல் அல்லது செங்கல் வைக்கப்படுவதற்கு முன்னர் அந்த கட்டிடம் கட்டிடக்கலைஞரின் மனதில் எல்லா விவரங்களுடன் உண்மையாக இருப்பதைப் போலவே பின்னர் நமது சாதனைகளில் உண்மையாக மாறப்போகும் ஒவ்வொன்றையும் முதலில் மனதில் உருவாக்கிக் கொள்கிறோம் நமது நோக்கங்கள் சாத்தியமான வாழ்வு வடிவமைப்பின் திட்டங்களாக இருக்கின்றன ஆனால் நாம் தீவிரமான முயற்சியுடன் அவற்றை பின்பற்றி செயல்படாமல் இருந்தால் அவை வெறும் திட்டங்களாக முடிவடைந்துவிடும் உயர்ந்த பலன்களை பெற்ற எல்லா மனிதர்களும் கனவு காண்பவர்களாக இருந்திருக்கின்றனர் அவர்கள் பெற்ற பலன்களின் அளவு கற்பனை செய்து பார்த்த லட்சியங்களின் தெளிவுக்கும் சக்திக்கும் மற்றும் உறுதிக்கும் சமமாக இருந்தன உங்கள் கனவு நனவாக மாறுவது வெளிப்படையாக உணர முடியாததாக இருக்கிறது என்ற காரணத்தால் அதை கைவிட்டு விடாதீர்கள் ஏனெனில் உங்களால் அது உண்மையாக மாறிக்கொண்டிருப்பதை காண இயலாது உங்கள் நோக்கத்துடன் உங்களை உறுதியான இணைத்துக் கொண்டிருங்கள் அதை பிரகாசமானதாக வைத்துக் கொண்டிருங்கள் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் எண்ணம் உங்கள் லட்சியத்தை மூடி மறைத்துவிட அல்லது மங்கிவிட செய்ய அனுமதிக்காதீர்கள் தூண்டும் சூழ்நிலையில் வைத்துக் கொண்டிருங்கள் உங்கள் விருப்பத்தை தூண்டும் புத்தகங்களை படியுங்கள் நீங்கள் செய்ய முயற்சிப்பதை செய்து முடித்தவர்களுடன் நெருங்கி பழகுங்கள் அவர்களது வெற்றியின் இரகசியத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நீங்கள் இரவில் உறங்க செல்வதற்கு முன்னால் சிறிதளவு நேரத்தை எடுத்துக் அமைதியாக அமர்ந்து கொண்டு யோசியுங்கள் உங்கள் மன திருப்தியை பற்றி கனவு காணுங்கள் கனவு காணும் உங்கள் நோக்கத்தை அல்லது திறமையை சந்தேகப்படாதீர்கள் ஏனெனில் ஒரு நோக்கமும் இல்லாத மனிதன் அழிந்து விடுவான் கனவு காணும் சக்தி நமக்கு விளையாட்டுக்காக கொடுக்கப்படவில்லை அதற்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கிறது அது உங்களுக்காக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் உயர்ந்த பலன்களை காண்பிக்கவும் உங்களை சாதாரண நிலையிலிருந்து ஒரு புதுமையான நிலைக்கு உயர்த்திவிடவும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து லட்சியமுள்ள நிலைகளுக்கு உயர்த்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ள ஒரு தெய்வீக பரிசாக இருக்கிறது நான் ஆச்சரியம் நிறைந்த அற்ப வாழ்வுடைய கனவு காண்பதை கூறவில்லை ஆனால் உண்மையான நியாயமான விருப்பத்தை மற்றும் ஆத்மாவின் புனிதமான எதிர்பார்ப்புகளை கனவு காண்பதை கூறுகிறேன் அவை நமது வாழ்வை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்காக நிரந்தரமான நினைவூட்டுதல்களாக கொடுக்கப்பட்டுள்ளவை நமது சூழ்நிலைகள் எவ்வளவு ஒவ்வாததாகவும் விரோதமானதாகவும் இருந்தாலும் கூட நமது கற்பனையில் காணும் லட்சிய நிலைகளுக்கு நம்மை நாமே உயர்த்தி கொள்ள முடியும் நன்றி வணக்கம்